நாங்கள் பெ அபிதா என்பாரிடம் கூறினேன் அப்போது அவர் நபிசல்லாஹோ அலஹல்ல அவர்களுடைய ஒரு முடி என்னிடம் இருப்பது உலகமும் அதில் உள்ளவற்றையும் விட எனக்கு மிக விருப்பமானதாகும் என்று கூறினார்